நற்றினை நேயர்களே வணக்கம் நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐபிஎஸ்எப் உலக யூ சிக்ஸ்டீன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் பிரிவில் பட்டம் பெற்றவர் கீர்த்தனா பாண்டியன் இரண்டு இந்திய விமானப்படை தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் எட்டு 3. மூன்றாவது ஜப்பான் இந்தியா கடல்சார் உடற்பயிற்சி நடைபெற்ற இடம் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம் நான்கு உலக தபால் தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் ஒன்பது ஐந்து முதலமைச்சரின் சசக் கிசான் யோஜனா மற்றும் கிரிசி சமு யோஜனா என்ற இரண்டு திட்டங்களை துவக்கிய மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இனி இன்றைய கேள்விகள் 1. சிறையில் பெண்கள் மற்றும் நீதிக்காக அணுகள் பற்றிய முதல் பிராந்திய மாநாடு நடைபெற்ற இடம் எது 2. விவசாயிகள் தங்களது வருமானத்தை அதிகரிக்க வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் இலவச மின்சாரம் வழங்கும் மாநிலம் எது 3. எந்த மாநிலம் தொழில் முனைவோருக்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உன்னதி என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது நான்கு ஸ்போர்ட்ஸ் ஆஸ்திரேலியா ஹால் ஆப் பேம் லெஜண்ட் என்று கெளரவிக்கப்பட்ட ரிச்சி பெனார்ட் எந்த விளையாட்டுக்கு சொந்தக்காரர் 5. விஞ்ஞானிகள் உருவாக்கிய சிறிய கோல வடிவிலான டைட்டானியம் டை ஆக்சைடு எதை அளிக்க பயன்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி